செல்லும் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் அதாவது தண்ணீர் தோல் பையை திறந்து அதிலிருந்து தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றி அருந்துவதையே அவர்கள் விரும்பியுள்ளார்கள் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று